தலைப்பு நற்பண்பு செய்ய வேண்டிய அல்லது செய்ய நினைப்பதை இன்றே செய்ய தொடங்குங்கள் ஏனென்றால் இன்று உங்களுடைய யோசனை நாளை வேறொருடைய சொந்தமாக நேரிடலாம் இது அனுபவத்தில் மலர்ந்தது அன்புடன் நற்றினையின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன்